வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள வரவு கேள்வி படலம் ஏகநாயகனாம் ஐயன் இவ்விட இருந்த எல்லை நாகர்மேல் அழிவைத்துள்ள நாரதன் அவற்றை நாடி மாகநேல் புரிசை சூழ்ந்த மகேந்திரபுரத்தில் சென்று போகமார் உலகின் மேலாம் புறவலன் கோயில் புக்கான் புக்கனன் அவுணர்வு பொருளா இகல்பம் சூரன் மிக்கு உயர்திருவினோடும் வீற்று இருந்திடுதல் காணூ இக்கெனையினைய தீயோன் இறப்ப என்று உன்னி வாயால் தக்கது ஓராசி தவத்தின் மேலோன் அங்கைகள் மலர நின்றே ஆசி செய்தானே நோக்கி எங்கு உளை இங்கு வந்தது என்னை நீ யாரை என்ன மங்கை ஓர் பங்கன் மேவும் வட பெரும் கையிலை வாழ்வேன் நும்குலம் தலைமையாக வைகளும் நோற்றல் செய்வேன் கைத்தவம் புகழேன் வெய்ய காமமே முதல நீத்து செய்தவம் பலவும் உள்ளேன் தேவருக்கீடு கண் செய்வேன் மைத்தவிர் புகரினோடும் மறுவு நண்பு உடையேன் நின்பால் எய்தி ஒன்று உரைக்க வந்தேன் நாரதன் எனும் பேருள்ளே சிந்துவான் மதிதோய் வேணிச் செல்வன்னின் அடுவதாக கந்தனாம் முருகன் தன்னை காமற்கண் அழலால் நல்க வந்த மாமதலை தன் பணியதாற்றும் ஏத்திவுற்றார் உற்றுளாத்தமக்கு நின்னால் ஒரு துயர்குமரன் கேட்ப சொற்றலும் அஞ்சல் என்று தொல் சிவன் அருள் மேல் கொண்டு கொற்ற வெம்பூத வீரர் ஏகி மற்ற உனது இளவல் தன்னை வரையொடும் வேளால் செற்றான் ஆண்டது புரிந்த பின்னர் அருமுகன் செந்திமேவி தூண்டினோரத்தை துண்டன அவனும் வந்து நீண்ட பின் புகுதி நாடி வேலையைக் கடந்து தன் பால் ஈண்டியப்படையுடன்னால் இந்நகர் வடப்பால் வந்தான் ஆங்கனம் பாடி வீடொன்று ஆற்றுவித்து அணிகம் யாவும் பாங்குரை இருந்தான் செவ்வேள் பார்த்தனன் இணையவெல்லாம் ஈ இங்கிது வண்ணம் என்றலும் அவுணர் கோமான் தீங்கனல் சீறி நகைத்து இவை செப்பலுற்றான் மேனி மேற்கொண்டல் உயர்த்தவன் அம்புயமி செய்வேதர் நீ நிறமாயவன் ஊரது போல நினைந்தானோ ஆன தொல் அண்டமொறாயிர கோடியும் அரசாழ்வேன் மாநகர் மேலொரு பாலகனாம் பொற வருவானே அரியின் இனம் செறி சூழலின் அன்னவை அடல் கரியது கன்று உழை கலை பிறவற்றொடு கடிது ஏகில் பொறுதுபயம் கொள வல்லது கொல் அது போலன்றோ முருகனும் வெம்படையுடன் இவன் வந்திடு தானே வேலை கடந்து எனதானை இகழ்ந்து பியன்பூதச் சால நெடும் படை தன்னுடன் இன்னகர் சார்வானாம் காலம் இது அங்கு அவன் வீரம் அழிப்பல் கருத்தில்லா பாலகன் என்றும் விடேன் வசை என்பதும் பாரேன முன்னொரு சூழ்ச்சியின் அசமுகி ஒன்கரம் உறிவித்தே ஒன்னலராய் அமர் யாவரும் உய்ந்தாரோ என் இளையானொடும் வெற்பினை அட்டனமென உன்னி தன்னுயிர் போவது அறிந்திலன் இந்நகர்த்தனின் வந்தான் ஆழி கடைந்தவன் வேள்வி புரிந்திடும் வாசவன் அம்புயமிசைமேயோன் வாழிய நம்பெயர் கூறினும் அஞ்சினர் மறை குற்றார் பூழிப்புனைந்தவர் பாலகனோ அமர்புரிவானே அந்தமேல் வரும் செம்கதிரை சிறையமர்வித்தமைந்தனை நால்படை தன்னொடுமே வீவயப் போரால் முந்திய பூதரை ஏனைய வீரரை முடிவித்தே கந்தனை ஒல்லையின் வெற்றி கொள்வேன் இது காண்கிற்பாய் சுரேசன் இசைத்தலும் நாரதன் இவை கேளா நன்று இது நன்று இது தாழ்கலை இன் இனி நகர் சூழ சென்றவனைப் பொற நின்படையே உதி செல்கின்றேன் வென்றி நுமக்கு உற நோற்றிடுவான் என விண் போனான் நாரதன் இணைய கூறி நகையொடு போதலோடு சூரருள் ஆற்றல் மிக்கோன் துண்ணென அயலின் நின்ற கோரன் உற்கோரன் என்னும் ஒற்றரை குறித்து நோக்கி வாரிதி இறைவர் பற்றி வல்லையிற் கொணர்திரென்றான் என்றலும் அனையர் ஓடி எரிகடற்கு அரசைக் கூவி வந்திரளோடு பற்றி வல்லை முன்கொணர்ந்தே உய்ப்ப கந்திய மனத்தனாகி கை அவலம் கூர்ந்து நின்றனன் அவனை நோக்கி நெருப்பு எழ விழித்துச் சொல்வான் பவ்வநீரரச கேன்மோ பங்கையத்து அவனும் மாலும் செவ்விதின் உணராவண்ணம் ஒளித்தவன் சிறுவன் தன்னை வெவ்வலிக் கடந்த பூத வெள்ளத்தை நமது மாறா இவ்விடை விடுத்தது என்னை என்னலும் இசைக்கல்முற்றான் மண்படுபுவனம் போற்றும் மன்னகேல் புயங்கம் மீது கண்படு முகுந்தன் வேதா கடவுளர் தலைவனோடும் என்படு துணைவரானோர் யாவரும் புடையில் சூழ ெறியில் சென்றான் வீரவேல் தடக்கை அண்ணல் மடல் கிழு நீபத் தண்டார் வள்ளல் வான் நெறியில் போத மிடல் கிழுபூதர் என்பால் மேவினர் சென்றாரன்னார் அடிகளின் பரட்டின் காரும் அமைந்திலன் அவரை யானே தடை செய்ய போலும் தக்கதே இது மற்றன்றோ ஊ பூதர் வல்லனச் ால் அலறுபட்டு ஆங்கு இடையற புலம்பல் உற்றேன் ஆழியன் என்னும் பேரும் அற்றனன் வசையே பெற்றேன் ஏழையேன் செய்வது என் கொல் எதிர் உண்டோ வலியற்கம்மா தெளிதில் தமிழ்தேர்காட்சி திருமுனிகரத்தில் வாரி உள்ளுரக் கொண்டதே போல் ஒல்லையின் விசை வற்போலாங் கொள்ளையில் செறி பூதற்குள் ஒருவரோர் குடங்கை தன்னின் அழுதற் காற்றகில்லேன் ஆதலின் உயிந்தேனன்றே உடல் சினவசனிதன்னை ஒன்பணி விளக்கவற்றோ கடுமுரணிமான் ஏற்றைக் களிறி எதிர் விளக்கிற்றுண்டோ மிடல் கெழு விதியைப் புந்தி விளக்குமோ அக்தே என்றோ அடல் மிகு பூதர் தம்மை அழிய நேன் இற்றலாமளக்கற்கோமான் இசைத்துமை துளக்கமேதி நிற்றலும் நெடுவேல் அண்ணல் நீழ் நகர் நனிய தன்மை ஒற்றரில் செலவர் காணா ஓடினர் ஒல்லை சென்று கொற்றவர் பணிந்து நின்றே இவை இவை கூறலுற்றார் அரா அணை அண்ணல் வேதா முதல் அமரர் சூழ விரா உரும் இலக்கத்து ஒன்பான் வளர்க்கு அரும் வீரர் போற்ற ஈராயிரம் பூதவெள்ளம் ஈண்டிட எரிநீர் சென்னி பராபரன் மைந்த நம் தம்பதி வடதிசையில் போந்தான் வடதிசையதனில் போந்து வானவர் புனைவல் கொண்டே படிப்புகழ்தகைமைத்து ஆன பாசரை புரிவித்து அங்கே புடைதனின் அணிகமான பூதவ் வீரர்மேவ நடுவன் ஓர் நகரம் தன்னின் நன்னி வீற்றியிருந்தான் அன்றே கண்டனமிதனை இன்னே கடவுள் புரிதி என்ன தின்திரல் வை செப்பலும் அதனை கேளா அண்டமும் புவனும் யாவும் அலமர அழலில் சீறி புன் திகழ்ந்தானைய கண்ணானிவைற்றான் புகழல் உற்றான்